Praise the, Praise the Lord. Hallelujah! He is no more meant to include the skills from the past. He has created the experience of God in the past. நம்ம பேசுகிற பாசைகள் வித்தியாசமா இருந்தாலும் நாம் மாற்ற நாடுவாந்த பாசைகள் வித்தியாசமாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு பாசை அதுக்கு அவசியம் உலகத்தில் உள்ள எந்த ஜாதி ஜனங்களாலும் அந்த பாஷையில பேச முடியும் அந்த பாஷைக்கு பெருதான் GOD'S LOVE, பாசிசேவர அந்த அன்பை குறிக்கிற வார்த்தை தான் அகாபே பிரீத்தி என்று குருத்தி அகாபே என்பதால் மனிதன் உறவினர்கள் மேல் காட்டுகிற ஒரு அன்பு உண்டு மனுஷருத்தர மேலே தோரிசுவீத்தன் மேல் காட்டுகிற அன்பு உண்டு வித்தியாசமான ஒரு அன்பிற்குத்தியாசம் கிடையாது பெயர் தான் தமிழ் மொழியில் அன்பை சொல்வதற்கு அன்பு பாசம் நேசம் அப்படின்னு பல வார்த்தைகள் இருக்கு தமிழ் பாசியை குறித்து மாற்றாடுவதற்கே ீத்திநேக மொழியாகியிலே அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் அதே பிரகாரி தேவர வாக்கிய அனுகுணமாக கிரீக் பாசியில் பிரீத்திகள் குறித்து மாத்தாடுவதற்கே தேவர பிரீத்தே அகாப்பை என்பதுதான் அன்பு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் அங்கீகரிசி தொடர்ந்து முன்னு என்னைய நான் பார்த்ததே கிடையாது என்ற எத்தனை பேர் முச்சி நான் நோடவே ஆட்கள் கை போடுகிற நோடவே இருவாத்தி கைய தோர்சு பைபிளீங்க ஒண்ணு செய்ய மாட்டேன் முன்பு எங்களுடைய அவர் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு மனிதன் நடத்தப்படுது மற்ற சபைகள்ல இல்லாத நாளது எல்லாரும் வந்து கற்றுக்கொள்ளும் என்று வைத்திருக்கிறார் என்ன செய்வார் பஸ் எதிரோடுதான் நினைச்சிருத்தார் மற்றவங்க சீட்ல உட்கார்ந்துருவாங்களை குடிச்சிருத்தார் அப்படி வச்சு கால உள்ள வைக்கும் போது மலர்ந்த முகத்தோடு எனக்கு தெரியாது என் மனசு எனக்குதோத என்ன பிரைஸ்லா என்பதாக என்ன அறியாமல் நானே கோச்சறதே அவர் வந்து இபடி கட்டி புடிச்சீட்ட நான் حاجه அவரை நான் தப்பிக்கொண்டேன் அப்படி நான் தொட்ட உடனே حاجه स्पर्श ಮಾಡಿದ தட்சண கரண்ட் ஷாக் விழுந்து அப்படியே ஆகுவான் பாத்தீங்களா இந்த விஜிசி ಹೊರதாக ஏகே ஒரு स्पर्शமாகி அந்த நடுသား அதேக்கியா அவர் இடுல் மீல கை வச்சிருப்பு அப்படி நான் ஆடிட்டேன் நான் ஹெலமமேல் ஆக்கியராக அவர் அங்க நடந்துತಾ இருந்தார். ஜன சமயத்துல ஊளிய காரணனா நான் யாரையாவது தோட்டனா அவங்களுக்கு அசுத பே இருக்குனதா இப்படி ஆல்வாது. ஏழு சமயரி சேவகராகியவंत ನಾವು யாரனாலும் முட்டுறாதிர அவர் உலகடை அசுதாத்மி இத்ரே ஆரிச்சாக நடந்துತಾ இருந்தார். என்ன ஊணு ஊ리 இப்படி நடந்துறாரு. நிலியேனா அ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡಗತಾ ಇದ್ದ ಅವನು ಆರೋಪಾತಕarni ಏನುದಕ್ಕೆ இப்படி ಭಯ ಬಿಡ್ರೀ ಯಾರು ನೋಡಿ ಕೇಳ್ತ ಸಬಂಧಿ ಯಾಕೆ ನೀನು ಈಗ ನಡಗತಾ ಇದ್ದೀಯ ಅವನು ಬಿಟ್ಟ ನನ್ನ ಕಣ್ಣ ಮುಂದೆ பாக்குறாரு ಅವನು ಕಣ್ಣ ಬಿಟ್ಟು ಹೋಗೇ ಬಿಟ್ಟು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾ ಆ ಊಚಿಗೆ ಬ್ರದರ್ ಆಟ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಬ್ರದರ್ローマಯಾ ತಾನ ಕೇಳ್றே என்னாச்சு ನಾನು ಕೇಳ್ತ ಬ್ರದರ್ ನಿಮ್ಮನ್ನೇ ಕೇಳ್ತಿದ್ರೆ ಏನಾಯ್ತು ನಿಮಗೆ ಅಪ್ಪ ਸੁನாரு ಹಾಗೆ ಅವರು ಹೇಳಿದರು ಅಯ್ಯೋ ನಾನು உங்க ಕೈ தான் ಕೊಡ್ತಂ ಅಯ್ಯೋ ನಾನು ನಿಮಗೆ ಕೈ ಮಾತ್ರ ನೀನು ಯಾಕಿದೆ ನೀ ಕಟ್ಟಿ ಬಿಡ್ತೀಯಾ ಏಗೆ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡೆ ನಿನ್ನ ಯಾವ ರೀತಿಯ ஊளே ಇರ್ಕಾರಿ சமுதாயத்தில் பலரால் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபர் அல்ல சமாஜத்தில் சிட்டே நோடுவறி ஒரு கூலித் தொழில செய்கிறவன் ஒரு கூலித்தரசன் நல்ல வஸ்திரம் அணிந்ததவன் வஸ்திர தரிசதாய் இருந்தான் அந்த இவர் இவ்ளோ பெரிய பாஸ்டர் வந்து நம்மள தொட்டுறறேன்னு சொல்லி அப்படியே நடந்துறாரு அத இஷ்டத்தோட சேவத்துக்கு நம்ம ஸ்பర్శ ಮಾಡಿದற தப்பி கொண்டதார் என்பதாய் ஏறி அவர் நடந்து ஒரே ஒரு காரணம் இருக்குங்க தகுதி இல்லாத நம்மை తరు బిడిదా తృథపికొనిదా నమ్య ఇబ్రేయ మోడి తెలియవేండా నమ్య ఇబ్రేయ బాశే పరిచీరోగివే అరమేయ మోడి తెలియవేండా అరమేయ బాశే పరిచీరుడి మోడి తెలియవేండా ఇబ్రేయ బాశేన మొతిరమేయ మగె కేంపు రెండే రెండు పేర్లదా ఇంగ్లీష్ తనియ్ కయ్యే తోప్మిగా నా మగ அதெல்லாம் விஷயமே இல்லங்க எல்லா தகரியும் இல்லை மாறி ஒன்றாய் இணைகிற ஒரு மொழி இருக்குதே அந்த மொழிக்கு பெயர்தான் தேவர் அன்பு அதையெல்லாம் ஒட்டாய் சேர்ற சொந்த छोड़िस었던 வாசிையன்றே ஆ வாசி게 ದೇವರ प्रीति மத்தவே நீ சொல்றதுதான் উন্মன்றோவோ ராமன் சொல்ற네 வாசிதே தேவர் சத்தியம்னு சொன்னாரு ராமனுக்கு மொழிக்கு வந்து பாஷை தேவையில்லை போதும் இந்த தொழுதல் தான் அந்த அன்பு கை கொடுத்து அமெரிக்க தேசத்தில் வந்து ஒரு பிரபலமான போத பேர் வந்து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 பல்லாயிரம் ஒரு நாள் அவர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதன் அவங்க சர்ச் ரோட்ல நடந்து போனார் ஒரு தினம் அவர் ஆராதனை அவர் சர்ச் முன்னாசி நடந்து கொண்டு சபையில் ஆடல் பாடல் சத்தம் மகிழ்ச்சி சந்தோஷமான குரல்கள் இப்படி சந்தோஷமா இருக்காங்க அது என்னன்னு பார்த்து அந்த ஆலயத்தில் வந்து கடைசியில் உட்காந்து மக்களுக்கு இறங்கி பின்னால் வர்றத ஒரு ஆய்ச்சுன்னு பார்த்து இஸ் சபையில் சாவை பிரசன்ன சேவக்கணும் வேடிக்கை பெற்று கலக்கடி ஹிம்பா என்ன அவரது சேர்ந்தவர் கிடையாது நடந்து பின்னால் வர்றதுக்குள்ளே ரீகுரன் பாக்குறாரு அவர் வந்து இது உரைக்கு சபைக்கே வந்தாரு ஒரு புதிய நபர்தான் தாரிகை வந்தாக ரிக்குரன் அவர நோடுவா கிளி வரைய சபைக்கே பறதே இந்த ஒத்தவேतियाத்து ஆண்டாள் வந்து தட்சி போடணும் குறக்குறாரு ஆனா ஏகாத தட்சிக்களவேட்டான ஓடுதாய் ரிக்குரன் இன்னைக்கு தான் நம்ம சபைக்கு புதிசா வந்திருக்காரு இவர உட்ற கூடாது இவர் வேகம் போகணும் ரிக்குரன் இவத்தை மொட்ட முதல்லயே நம்ம சச்சிகே பந்திடாரு இவنا பிடுடுவாதா அவரை ஹிண்டர்்ட் ஆகுதாய் சர்ச்சி வாசல்ல போய் கால் வச்சிருார் அந்த பக்தி சர்ச்சி பாணிய ரோகி கால் நட்டிருரு திரும்பி போகாம ஓட போறாரு திரும்பி ஓடது போகல கிதால ریکவரன் விட்டறல வேதனமோ ஓயே ریکவரன் பிடலல வேதனமோ ஓடி ஓடி வாதி செப்புல வெளியே கால் வச்சிருக்கிற ஒரு தோள்ள கை வச்ச ஏதோ பைட் எப்பதா அப்டினார் அவர் ஏசியும் சாப வழி இல்ல சகோதரன் சுவாரசியர் ஸ்வர்மி குரு アルமத பாஸ்தி ஹெத நீன சஹோதருன காலிஸ்வர் ஃாதர் தேவர் நம்ம தந்தை ஆன ஹலவோ விஸ்வான் நான் அதர மகன யுவவாசோல விஸ்வான் மீ அதர மொகன ஹலன் யூ ஆர் மை பிரண்ட் அத நீன சஹோதருன அந்த மணிர ஆவெட்டி ойரா ஹோடைனே அவ ரகுதிய கொடுற ரெ கண்களும் மழை தண்ணீர் கொளிவது போல ஆரறும்பி அத சகோதரன் கண்ணீர் விட்டாரு ஏன் சகோதர கண்ணிகள் என் மனைவி சொன்ன உனக்கும் எனக்கும் உறவு முறிந்தது ஒன்னு சேர முடியாது நடிகரான சொந்த கண்ணு இந்த சகோதரனை அந்திக்க காவல்லنا உங்க மனைவியை இப்படி சொல்லி கோட் அப்படிட்டாங்க இந்த சகோதரன் அவக்கு வெளியி சகோதரி இடிகை மாத்தறடி நீ மனைவிட்டட்டு ಹೊರட்டு போக வேண்டியதுக்கு எங்க போறன்னு தெரியல இவங்க எಲ್ಲಿ போகべき ಅಂತ அவர்க்க நாடல மனிதிகள் புருஷன பார்த்து வெளிய போணும் சொன்னா டூட்டுகர Dress ஓட அப்படியே போயினும் அவர்க்க தேசலையோ அந்த கண்டம் ನೋடி மனைவிட்டட்டு போக வேண்டியதுல ஆதிரோட பட்டை சடல ஹரட்டு வழி கிடையாத்தி ரோட்ல எங்க போட்டது தெரியாம நடந்து வந்திருக்கிறார் உடைந்து நொறுங்கி வந்து முடி கட்ட வெற்றியா பத்தொங்கான சந்தோஷமா இருக்கிறாங்களே சந்தோஷமா என்னன்னு எட்டி பார்த்து போகலாம் வந்த இன்னைக்கு நீங்க சந்தோஷமும் மலர்ந்த முகமா இருந்ததை உட்கார்ந்துட்டேன் வாழ்க்கையோடு வாழ்க்கையிருந்த இந்த கன்னட கொத்து நீங்க பேசுனீங்கன்னா புரியுகிவேன் நீ மாத்தறீங்கன்னா அர்த்தமாடிக்குவேன் அன்னிய பாஷை மாதிரி உங்களோட பேசுவேன் அன்னிய பாஷை ஆங்கிரிய பாஷை மட்டும் தான் எப்படியாலும் மூக்கி மூக்கியா நான் என்ன பேசுறேன்னா நீங்க புரிஞ்சிக்கலாம் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு மாத்தறேன் குறி வர்த்துமாடிக்கொள்ள போது அதனால வருக்கு அடுத்த 11 உங்களுக்காக அமைப்புகள் வாழ்க்கையில ஊழியத்தில் தொடுதலை நான் அனுபவிக்க போறேன் எத்தனை பேர் நான் அனுபவம் ஒப்பிக்கொடுச்சு உங்கள் விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கிடையாது சரிங்க சாத்திய நினைப்பூன் நான் எப்போதான் உண்மையா எதையாவது சொன்னேன் அப்படின்னா நீங்க அதை ஏற்றுக்கணும் நான் அவ சத்தியாக இருந்து every action should have a reaction prathiya prathikriya setta pano appadiye undu ko hottu idha nange kodru uyirulla manidanu at least verliyaalo atwam jeevanathuvanta manusharu kevala peralagal nadichalathu ee ujjivana kendralle nammellaru uyirode iruppo ee ujjivana kendralle na vellu jeevu ullavarukku onume theriyathu engalukellame theriyunu solla nanga varala iniki yedo pakila namakella kodithe anta helodikka nam illai தெரிந்தான் போய் உங்களுக்கு சக்தி ஆவியாகிய சத்திய இش்விகார்வ தெகோஸ்ர ஆவது தாமோத சுயமோக எதையும் பேசாமல் நான் சுன்னதிலிருந்து எழுந்து உங்களுக்கு போதிப்பினால் என்னை அவர் மகிமை கூட்டுவார் ஆத்து தன்ன சொந்தக்கே தன்னசிக்க யாவுமாற்றாரதே நன்னில் கேட்க கொண்ட சங்கதிகளை தெரிந்து మాట్లాడుவறதா ನಿಮಗೆ ஆத்து போதிसाது பரிசுத்த ஆவி என்னளுடைய ஊழி என்ன தெரியுமாங்க பரிசுத்த ஆత్మの சேவை என்பது ஏற்க சொன்ன எழுதி வைக்கப்பட்டவை மீண்டும் நினைவுபடுத்துவதுதான் சுத்தாக திரும்ப சொல்ல முக்கியமானது பெற்று நீங்கள் ஊர் பாதையிலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமானது என்பது உங்களுக்கு நினைவு கொடுத்தது விரும்புகிறபடி மாற்றப்பட்டவர்களாய் திரும்பி சென்ற மற்ற இடைப்பட்ட கொஞ்ச காலங்களுக்கு பின்புங்கள் நடந்த ஒழுங்கின் அப்படிப்பட்டம் ஒிலே எழுதப்பட்ட சரலாறுப்பட்ட அவருடைய உலகம் சீரழிந்து போனதை அவர் அமைத்த வரலாறு சரிபடி நிலை நீங்க போதிக்கப்படுகிற உபதேசங்களின் மூலம் நீங்கள் சீரமைக்கப்படுவீர்கள் இது இது தானே ஒரு மரமா இருந்து அறுத்து கடைக்கிங்க அரசோதி இந்த சோதறு குதிரை அண்ணே ஆபோர் கார்பண்டர் வேலைக்கு வாங்கி அத ரொம்ப பாரே கிரைக்கட்டோம் நம்ம பாஸ் வெல்லி அவங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாஸ் வெல்லி அவரோட ஆர்டர் இது எழைச்சி வளச்சி இது எல்லார சரிபடி ஊர்த்தி பொறுட்டி இது ஊருசி தேவுளா இது கோண வந்துச்சிருக்காங்க நேச்ச அதிப்பித்திருக்க வேண்டிய காத்திய மரம்ாய் இருந்த போது அப்படி இருக்கல அது सृष्टिப்பட்ட ஒரு மரமாய் இருந்து ஆடுதல்ல பரவாகி அந்த மரம் சரம்று சீரமைக்கப்பட்டு பயனுள்ள ஒரு கோர்ட்டாக இங்கே இருக்கிறது நீங்கள் ஆண்டிதான் ஒரு கார்பன் வேலை செய்கிற மாதிரி உங்களை பயன் உள்ள பாத்திரங்களாய் தேவனித உருவம் லை நானேங்கோண்டோ நெन्ने மத்திய ராத்திரி நான் ಇಲ್ಲಿ வந்து ஆச்சு வில்லி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் வில்லி அவ சன்னனம் மாத்து என்னோட சகோதரர்கள் எல்லாம் படுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அம்மா சொத்தை அந்த சகோதரர்கள் எல்லாம் மடுக்கி கேஸ் இதவாங்கிட்டு அப்ப நான் சொன்னேன்ங்க பாருங்க பாருங்க ரொம்ப சத்தங்க தாலா போடாதீங்க ஊர்வုံம்னா எழுக்கறாதீங்க பாட்டு ஜெபம்லாம் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு பண்ணுங்க அப்படினே ஆனா நான் ஹெல்டே நூறா ூபாட்ரி ஊர் ஜனா தி ஆட்ரு ஆடாதே பிராசனை சத்த கம்மியாகி மாஸ்டர் எல்லாம் கத்தி சத்த இந்த சொன்ன சரிய சண்ட ஒருவேளை சத்தேட்டு சிகப்பட்ட மனிதனை போல அவங்களே கற்றுக்குள் ஆசையா இருக்கிறீங்களா தோரே சொல்றாரு அதுக்கு தேவே கேட்கிறது கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க்கிறது கேளಿಸಿಕೊಳ್ಳறதுக்கு கிளி உள்ளவன கேளಿಸಿಕೊಳ್ಳுது اتنا பெரு காது இருக்குது எಷ್ಟான கிளி ಇದೆ எங்க இருக்கு எல்லிலே எங்க இருக்குன்னு இந்த கிளியால தான் கேட்கவேடாது காதுல சொல்றேன்னா வரல கிளியால கேளறதுக்கு ஆண்டவர் சொன்னது அர்த்தம்னா இந்த காது ஆண்டவர் சொன்னது தேவர் கேள கிளியுள்ளவன் அந்த கேள அடியால் டாசியை கேட்கிறேன் சொன்னும்பு மாசத்துக்கு ஒருத்தர ஆறுத்துக்கு ஒருத்தர பதி நிமிஷத்துக்கு ஒரு முதல் பேச முதல் முதல் என்ன போகாதீங்க என்னாகிய கத்தாவே பைபிள் கண்ணதில் நான் தமிழ்ல சொல்றதே அப்படி சொல்ல வீடு அடுத்து வருகிற முந்தைய மாதங்கள் பத்து திங்கட்கள் என்னோடு நல்ல சங்கடம் என் உள்ளத்தோடு என் உணர்வுகளோடு பார்வை என் ஆவியோடு நீங்க பேசுங்க உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்து நோடி உண்மையாய் பண்ணையானால் ஒரு பக்தோ நீர் மக்களுக்கு பேசினார் ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல போலவே ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு தாளியும் கழிந்து அந்த எஜமான் வந்து ஒரு சிலருக்குலாற்று ஒருத்தரா நீ ஒன்றை மறந்திராதீங்க ஆனா நீ ஒன்று நம்ம 5 காலத்து வாங்குனவனும் அந்த எஜமானுடைய ரேலை காரண 4 சலந்தங்களை தப்பೊಂಡவனு கூட எஜமானனு வாங்குனவனு அதே எஜமானுடைய ரேலை காரண 2 தப்பೊಂಡவ அதே எஜமானனா மாளாகிது கருதுனவனு வாங்குனவனு அதே எஜமானுடைய ரேலை காரண 1 சலந்தத்தை தப்பೊಂಡவ அதே எஜமானுடைய கருதுனது நம்ம இது அச்சமே நம்முடைய ஊரியங்களில் ইতিহাস இருக்கறதோ சேவையரில் ியோ நாம் எல்லாரும் ஒரே உயர்வும் இல்லை தாழ்வு இல்லை மேலும் ஏழை இல்லை பணக்காரன் ராஜாவி ராஜா என்றும் ஆட்சி செய்கிறார் மேடையில் உட்கார்ந்து நோக்கமே என்ன தெரியுமா நிலைமைக்கு உண்மையாக இருந்தேன் இடமெல்லாம் சொல்லிட்டுலstatusbarவும் இல்லை. நிலையாரே இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவたち अनेக்கர் ஏன்னு சொல்றாங்க. ரொம்ப பச்சிரங்க. சும்மா ஊடிடಾರೆ. பல நாடுகளுக்கு போறாங்க. நிறைய தேசங்களுக்கு போறாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் தெரியும். எல்லாரும் இங்க வீக்லாம்テレビயோ. இது ஏபாக சரி பர்ஸே. சாதாரண ஏதோ கிராமத்துல ஊடியேసే. கிராமದಲ್ಲಿ சாதாரணமா ஒரு சேவை ಮಾಡುವಂತ. ஊடிடார். பாஸ்டர், நால ஒரு அட்ரஸ் இல்லாம ஊடியேறான பாஸ்டர். பாஷை நமக்கு யாருதே ஒரு பிரச்சனை. அப்படி உங்களுக்கு ஒரு இந்த உங்களை உயர்த்துவதற்கு தான் தேவனை உற்சாகப்படுத்ததான் உற்சாக இப்பவே கண்கள் அப்படியே ஆவியில் வாழ் தேர் ஆத்மையாக இல்ல இல்ல கண்ணெல்லாம் நல்லா முடிச்சுக்கோங்க அப்படியே இல்ல அது இழுக்கும் நீங்களே கொஞ்சம் இப்படி திறந்து விட்டுக்கோங்க நான் நினைக்கிறேன் சனவரி மாசம் இந்தவே சூடு இருந்தா நான் யோசிக்கிற ஏப்ரல் மே ஜூன் எப்படி நான் இங்க இருந்து கிளாஸ் நடத்துவேன் எனக்கு தெரியல ஜனவரி திங்களே சளிவாளர்கள் எங்க இருப்பது நான் எடுத்துக்கொண்டு வருக என்னோடு வருகிற நிலைமை தெரியும் ஒரு பார்த்துருக்கோம் நான் வந்து பலகீனா தெரியாதுல புரியுது உங்களுக்கு மாதம் ஒன்றாம் தேதி நஞ்சன் வரைக்கும் செய்ய வேண்டியதாயிற்றுக்கொள்ளுவரேபாரிகள் சதவீதம் இங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல நான் இருப்பதற்கு பிளான் இருக்கல நூறுக்கு தொம்பது பாக என்பதாக உனக்கு போதும் பலினத்தே நான் பாலத்தில் தூரம் சாதுஹோ நீ பலவீனனாகி என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேன் வியாதிக்குள்ளாங்க அந்த காலத்துல இப்ப சிங்கப்பூர் ஹாங்காங் மாதிரி இருக்குது அந்த நாட்கள் காலங்கள அந்தமான்ல வந்து மலேரியா வியாதி வரும் உடனடியா சிகிச்சைக்கு சாத்தியம் எனக்கு பதினெட்டு வயசு என்னுடைய நான் அந்த நாட்கள் இருந்து 18 இருந்து இந்த நாள் வரை பல்வேறு சிகிச்சைகள் அநேக விதவாத சிகிச்சைகள் பச்சை தண்ணீர்லாம் நான் குடிக்கிறதே கிடையாது குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் குடிவா தண்ணீர் நான் சாப்பிடுகிற உணவு பல்வேறு விஷயங்களை குறித்து பல எச்சரிக்கையான குறித்து நான் என் உயிரை எச்சரிக்கை வங்க மாற்றி சாதி என்பதாக சூட்சமாக கவனிச்சதைக்காக ஒத்து சொல்றேன்னா ராஜ்ஜியத்தில் பயன்படுவதற்கு நம்ம நல்ல பலமும் ஆறும் உள்ளவர்களாய் இருந்த பொக்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்துள்ள விரும்பினால் சொல்லீங்களை பலப்படுத்துவசை என்பதாக தோட்ட பணியிலே கருதி ஊழியர்கள் ஊ சேவை என் சேவை என் ஊழியர் செய்யறோம் உலகத்தில் சொல்லுங்க சேவைதான் கைப்பருதி போய் சந்திக்கிறோம் வீடுகளை என்னமா பிள்ளைங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் மாசம் வெரி குட் யார் சொன்னது யார் சொன்னது அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் அப்புறம் வேற என்ன உயர் நடத்துறீங்களா போடக்கூடியதா போதும் போதக ஊழியம் ஓகே உடன் ஊழியா எவ்வளவு கூலா சொல்லி குடிச்சா இருப்பாரு உடல் ஊழியர் என்ன ஊழியர் ஊழியர் தான் காணிக்கைகள் வாங்கிறதா கொடுக்குற வாங்குறது அம்மா ஒழிய அவர் சொல்ற காணிய வேற என்ன சேவை இல்லையா அவனுடைய ராஜ்ய பணியில் விதவைகள் ஊதியம் நிறைய பேருக்கு சீடி போடுறது ஊதியம் சேவை ஒரு நாள் போயிட்டு இருக்கேன் நான் நான் என்னஸ் இருக்கு தாலியை வித்துட்டேன் வெளியேங்கிட்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும் ஐயா நீ சத்து கொத்த சும்பாங்க நாலு வரணும் நான் ஒண்ணா எங்க பிரதர் செய்யறது அனுப்புறம் வேன் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு நாலு பேர் ஜோக்கு அடிக்காதீங்க என்ன சொல்ற சீடி போடுற பாட்டு கிடக்குதான் நிறைய பேர் சீடி போட்டே பிசைக்காரங்கள சொல்றாங்க கத்தர் செய்ய சொன்னாரு நான் சொல்றேன் கத்தர் ஒன்றை செய்ய சொன்னால் அதை செய்து முடிப்பதற்குரிய சகல வலன் கிருபை தேவைகளையும் தருவார் நான் வந்து வந்து வீடா நான் போட போடும் செய்து என்ன அரசாங்கர்ந்து ரோடு போடுறதுக்கு ஒரு லட்சறு பேர் தேவை தேவையில் சாதம் ரூபாய் அரசாங்கமே தன்னுடைய கத்து உண்மையோடு அதுக்குள்ள கொடுக்கூடா அந்த ஒரு சொல்லி இருக்குதா சும்மணி வாரியெல்லாம் கண்ணு முடி கேள்வி மகன் பேசும்பு கொடுக்கப்படும் என்ன சொன்னார் நிறைய டிவி இருக்கு அடிக்க வச்சா நீட்டா இருக்குமா அது சொல்லி என்ன சொல்லுங்கள பதினொன்று 13 பனிரெண்டு பதிமூன்று பதினொன்னு பதிமூன்று வரைத்தூர் அபோத்திரியூ பிரிகளாக வராலியூ உபதேஷ்ன்னாகியூ அனுகிரிதோ நாம் நம்பிக்கையிலேவார விஷயவாத ஜானூட்டாக ஐக்கிய பிரவீணத்தை வந்தவராக கிருஷ்ணன பரிபூர்ணத்தை பிரமாணம் முட்டுவ தனக்கே ஜனரன் யோகிய தித்திக்கு தரு கிளசோரோ சபைய சேவைகோஸும் இவர்களை தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கிறார் இவர்கள் யாரு அவங்க அவர் யாரு அந்த ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க எல்லாரும் தகுதி கொள்றி முதல்ல யாரு முதல் யாரு ரெண்டு நாலு சபா பாலக சபாய அஞ்சு இப்போ நீங்க சொன்னீங்க சில்டன் ஊழியம் விதவைகள் ஊழியம் ஜெயில் ஊழியம் டிராக் ஊழியம் சொன்னீங்க அஞ்சி வரிசையிலும் நீல்லு மக்கள சேவை மத்திய சேவை சரிமனைய சேவை கரப்பேவ இது இதுல ஆயுர்விதவாத சேவை வேலை வேற இடிக்க படகியஸ்தி வேலை அதே ரீதியாக தேவன் முதலாவது செய்வதற்கு அழைக்கிறார் அடிமைய இப்போ இது புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் குண்டா இருக்காது இது இதை விட பெருசா இருக்கா அப்போ சில வருவாங்க யூஸ் کرے ನೀನು ನೋಡಿ ಒಟಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿ ಎಲ್ಲಲ್ಲಾ ಇದೆ ಕೈಯಲ್ಲಿ ಇப்படி ಆಂಡೋರ್ വെച്ചിರಾದರೂ ಯಾಪ್ಕಣ್ಣ ನೀ ಕೈಯಲ್ಲಿ ಈ ಬೆರಲೆಗಳಲ್ಲಿ ನೀವು ಈ ಬೆರಳು ನಿಮಗೆ ಇದ್ದರೆ ಏನು ಮಾಡ್ಲಕ ಆಗಂಗಿಲ್ಸಬೇಕು ಇಲ್ಲ ಇವ್ರು ಮೋಸ್ಟ್ ಒನ್ ಅಪೋಸ್ಲರ ಆ ಆಗೋಡಿಯಾದಾ ನೀನು ಸತೆ ಮಾಡಬೇಕು బైಬಲ್ ಹೇಳೋದು ಎಲ್ಲರೂ ಅಪೋಸ್ಲರಾ బైಬಲ್ ಹೇಳದ ಎಲ್ಲರೂ ಅಪೋಸ್ಲರ ಎಲ್ಲರೂ ಅಪೋಸ್ಲರಗಳಲ್ಲ ಎಲ್ಲ ಅಪೋಸ್ಲರ ಆವರ್ಕಿಂದ ಸುಲೇರೈ ದೇವರ ಅಳತೆ ಅಧಿಕ ದೇವರ ಕೇಳೋ அதே மாதிரி ஓகேங்க பொதுவா ஊரியங்கள்ல ரொம்ப சமத்தியான ஆண்கள் எல்லாம் அங்க குண்டா பெட்டி பெட்டியா வச்சயிட் இருக்குறவங்க ஆப்சர் இருக்கு ஆகையில சேவையல்ல சன்னாங்கி செம்முத்தியாகிட்ட பெட்டி பெட்டியா இட்டுட்டு வந்தா போஸ்ட் அவங்க இல்லன்னா ഒന്നും நடக்காது ஆவங்களಂದ್ರ என்ன நடக்குது ஓகே நீங்க சீஃப் பாஸ்டர்னு சொல்றீங்களோ தலைமை போதகர் தோழில என்ன சொல்லுவீங்க நீங்க நம்ம ஹரிய சபா பாளக்குறி பாஸ்ட் ஏன் வெற்றி ஏன் கொஞ்சம் பெரிய அட்பு யாருக்கு இந்த விரல் நம்ம எதுக்கு நீட்டி அடுத்த குற்றத்தை குறைகளை சுட்டிக்காட்டு நிறுத்துவது வார்த்தையை கேள் என்று சுட்டி காண்பித்து கண்டித்து பிரியோரிசி என்பதாக சரியாக ஒரு கூட்டத்தில் கண்ணை மூடி இருக்கிற பச்சை சகோதரிக்கு கத்த சொல்லுகிறார் கண்ணனை மூணாவது ஆள் வெளிய வர்றது கூட்டம் பயங்கரம் அவர் ஊழியர்களும் வருவாங்க யாnabla கிராங்கல ஊழியர் அவர் சுவிசேஷ ஊழியம் செய்கிறார் அவர் சுவாரஸ்யமான சேராங்க போட்டி பண்ணலாம் முடிக்கலாம் இப்ப 3 மணி ஆச்சு 3 4 ஆம்ディア 4 3 யாரோ ஓபக அவர் வரல சபா பார் வெயிட் போத கரல சபா பார் ஆனா வந்து தமிழ்ல மேய்ப்பர் அப்படினு சொல்றாரு தமிழ்ல குரு இந்த இந்த ஒரு பேர் பெயர் என்ன பெயர் போகலாம் தெரியுமோட போட்டு ஐயா கேள மாட்டாரு. கேளே நான் போன்ல இருக்கான 8 மாசம் வரான் போய்லாதீங்க. யாருன்னு வந்துட்டீங்க. இப்போ வரது நிஷ்டே. யாரா சுழி குடிப்ப மடப்பவீங்க. உங்களுக்கு நான் நான் மோதிரம் மாம் போட்றோம். அவنده போய் பேசுறத கேக்குறேன் துளிரும். யாராவது போய் கேட்க மாட்டார். அவரு ஊங்களா ஆகி சின்ன ஆகி. அவனோது போய் பேசுறே கேட்கி ஓடறது இல்ல. அதனால நீங்க மோதிரம் வரது நான் மோதிரம் போட்றுகிறேன். சனல உங்களை மோதிரம் போடலாம். அதுக்கு அப்புறம் மோதிரம். ஆனா ஒண்ணு காமிங்க. இந்த மோதிர வரல்ல எப்போ மோதிரம் போடுவாங்க தெரியுமா? ஈ இப்போ பார்த்தா ஒன்னாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற புள்ளெல்லாம் போடுவாங்க தெரியும் போது மா மதுவேடாது இந்தியாவில் தான் கழுத்தில் மாட்டுக்கு கயிறு கட்டுற மாதிரி பொம்மை உலகம் முழுசும் கல்யாணம் ஆகும் போது போதுரை இருந்த கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம எல்லா தலைகளை என்ன ஊழியோ சேவையாக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 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருக்கும் இதுமும் quartzு tunesுகி invites மேிक சட்becue உடியைโ όழியாம் सமாபா poetbaby kes Brush ஒரு பா 스� nadzieję ஓடியை ஓ durabilityயாம் bundleты между ச不好Chris அமு predictableம் என்னான் carp அங்கியோ entrevboro ஆசி க露ு должesi cambiாம் அவன் அந்த Gobierno Queens Er Export intéress vig Вид selecting irie eating dennδ afterlife வரிசையில் இருக்கிறார் வைப்பேன் வரிசையில பாரு பார்க்கும்போது காலத்தை பார்த்தால் இருக்க வேண்டிய நீங்கள் வைக்கிறவோ அதுதான் முதல்ல இருந்து பெரிய ஆளு நான் தான் குண்டான ஆள் நிற்கிறவன் எங்க இருக்கிறான்னு தெரியல இந்த 5 5 ஊ விவரிக்கணும் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்ல போற இதுநாட்டில் ஒருத்தர் இப்படி காட்டுறாரு தமிழ் நான் ஒன்ன என்ன மற்றவங்க எங்க வரலாம் ாலும்ரடாகிவாத்தபாப சேவை திருகாடு கொண்டு எங்க சுத்தினாலும் கடைசியில வர வேண்டிய இடத்துக்கு வந்துடும் அநேக சபை ஊழியர்களுடைய சபைகள் உருப்படாமல் வளராமல் கூணி குறுகி போனதற்கு காரணம் ஆயிரு நிலைமையை குறித்து நாம் கணக்கு நம்ம குறிகளது குறித்து நாம் இல்லக்காடுகளை நாம் கவனமாய் பராமரிக்க வேண்டும் நம்ம குறிவு சரியாக நாம் பராமரிக்கும் என்பது செய்கிற ஊழியம் எல்லாரும் செய்ய முடியாத ஊழியம் எல்லாருக்கும் அதற்கென்று பெற்றவர்கள் மாத்திரம் செய்கிற ஊழியம் அதற்காக விசேஷ நிறைய பேருக்குரிய பொறுப்புகள் நான் இக் страхுமோலறேனே stapleментம Elena maan motherf அப் Где että Joker ascend Bev чтобы 된 arrangemite touchedu yeah большую gefallen恐겠ujemy monthlyねe 거는 Fuck أ cowate right shadow of 딱wide amarド encuent domeu mmine puap ты or wh consequentum fact thatп Nowhera b Bassamir Harris Aaaranean kannamar ci mean vertical capability you? Wirtimes 바 m На factual business the form Hoe man kellene собственно covid 1st therefore gonna goes ge Goods on a claranmakis Read bearer 누� almondfur vissu was to go.ㅠㅠ Venbase at the pot上司� workout now well 2ians Runge math of temperature of trucking text KE sogens backley you consume manna bloqueer need September 8iques everyone su good to know kAMEE其实 you this is Paul Tugmans una of an unAttaudio year give mypack வீட்டுக்குள்ள கொண்டு வராம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ரோம சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆண்ட போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாலே மாட்டியது ஆல் தி ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் எல்லா রাস্তிகளும் ரோம் நகரಕ್ಕೆ நடசாய் மாதிரி ஐந்து ஊழியங்களே ஏப்பிரகரமாக ஐந்து விதமான சேவிகள்ல நான்கு ஊழியங்களோட ரோட்ளோ இந்த நான்கு சேவிகளோ ராஷ்டகளோ எங்க கொண்டு வந்து நன்மையோ சாவியாகிய தேவுக்கு வீட்டக்குள்ள தாவுனது விடுறோம் சாவியாகிய வைக்காத எந்த ஒரு ஊழியமும் தேவ சித்தின்படி நடக்காது பிபிஎஸ் நடத்துறையா யூத் மீட்டிங் நடத்துறையா சிறைசாலை ஊழியர் செய்யா மருத்துவமனை ஊழியர் செய்யா சந்தர் தூணும்ராயிருக்கு <yell> <Diashio> குறித்து நான் உனக்கு எழுத வேண்டும் என்றிருந்தேன் என்று திமுக பவுர் எழுதுகிறார் அடியை ஒரு <laughs> <laughs> பெரிய செய்தாலும்பையாகிய வீடு ீங்களா இன்னைக்கு வந்து சபை அற்பமாய் எண்ணப்படுகிறது சபை அல்பவாக நீசல்படுத்த நான் வந்து உங்களோடு what is pastoral ministry adarinda nan nimasa ngada saba palakra seri andiriga art of shepherding oppak avunu me saba palane maduvanta hrudaye heegirbekadana idella mulmayaga bodikamudiyadu ellaa bodu sampurnamagi bodsala mangona aimavunnu ulgur dipichmari pala kurikule ungal konbada nan taruve adare allalli solpa solpa maanithigalunu சபை மெய்பனுடைய ஊழியம் என்றால் எப்படிப்பட்டவராக இருக்கக்கூடாது சபை கூடாது இதை கொண்டால் தீர்மானித்தால் நாம் சபைகள் இலை துணிப்பது போல ஊழியர் ஒரு முறை தள்ளிட்டு போயிட்டா யாரும் தெரியுமா அது வந்து ஈஷா முன்னாடி இன்னொருத்தர் சாப்பாடு வந்து காட்டுங்க ரெடி ஆயிடுச்சு அங்க போன நிறுத்திச்சா அப்படின்னா அப்படி கை காட்டுங்க சரி ஓகே இதை ஒண்ணு சொல்லி விட்டுலாம் அந்த குஷியோட போய் சாப்பிடு அவர்கள் மனைவி அழகிதான் நூறு வருஷ சபையா இருந்தாலும் வேலைக்கார அனுப்பி கூட்டிடுவாங்க ஏற்படும் நடந்துச்சா ராஜா தள்ளிட்டு போயிடும் வெளிப்பட்டு தீர்க்க தரிசி அவனுடைய மனைவியை போய் குஷ் வந்து ஆசை இல்லையா மறுநாள் காலையிலே ராஜா பெரிய ஒரு <ugal> <worldwide> ஒரு வெளிநாட்டு ஊழியர்களை சம்பவத்தை அவ வந்து டிபி பேசுறாரே அப்படி தெரியல இல்ல நீ மீனே தேய்க்கபட்சம் என்ன மக்கள எல்லி குடுத்துకొని இவரே அப்ப இன்னா சத்தியம் என்ன அப்படிதான் இருக்கும் சால்ப சத்தியாக இருக்குது அது இந்தியால கேட்டாரு ஆது பாரதால கேட்டாரு யாரும் வாய தரகுமோடா யாரும் பாதி அவர் கேக்குறாரு ஆபுறகம் மனுவியே ராஜா இழுத்து போற மாதிரி உன்னாம மனுவியே இழுத்து போறவனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்க கேக்குறாரு அத அவுறவை இழுக்கையில அர்ஷ்மே இழுத்து போய் நீங்க இழுக்கையில யாரோ இழுத்து போய் நிக்கிறாங்க நீவே மாட்டாருமே பதில் சொல்லியா போட்டுமணியை மனைவியை சொன்னாரு கண்ணை திறந்து பார்க்கும் போது அவ போ அதே மாதிரி கண்டு பிடிச்சது அவரு ஓடிட்டாலே அவ எட்டிப் போடுவான்ல யாருமே வந்து சொல்ல யாரு வந்து போடுறது அப்ப இந்த ஊரியக்கார சொன்னாரு நான் சொல்ற நான் ஹெல்ட் அவ எந்த வாசல் வந்தான் சரி அவர் யாமே ராசனா ஏமா நீ அங்க நிக்கற நான் எட்டி நான் இங்கே நிக்கற அந்த ராஜா ஆட்கள அங்க நிக்கறாரு யா மனைவி இருந்து போ வந்திருக்கறாங்க என்னது இங்க எடுபடல பாத்தீங்களா நான் என்ன சொல்ல வந்தியுமா அப்படியே கூர்க்க போட்டு மனைவிய கொண்டு தாண்டி கொண்டு போக்கலாம் நேசிக்கிறேன் ியமா இருப்போம்மன் சபையை வளர கொள்ளுகிற கத்து சபையில் உங்கள் சபையையும் கட்டுவோம் உங்கள் சபையும் வளரும் குறித்து வருக நாட்கள்த்தின